களஞ்சிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ பரவியதில் பாஸ்டன் நகரின் பெரும்பாலான பகுதி அழிந்தது 1887 எட்நூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஹவாயின் துறைமுகத்தின் உரிமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவுக்கு வெளியே அரசு முறை பயணம் மேற்கொண்ட முதலாவது அதிபர் என்ற பெருமையை பெற்றார் அவர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கம்போடியா பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜப்பானில் மீக் என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் இடம்பெற்ற வேபத்தில் 458 எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோ அனட்டோலி கார்போவை தோற்கடித்து உலகின் முதலாவது வயது குறைந்த சதுரங்க வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கம்யூனிச கிழக்கு ஜெர்மனி பெர்லின் சுவரை திறந்துவிட்டதில் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேபாளத்தில் புதிய மக்கள் ஆட்சி அரசியல் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது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 கசகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முகமது இக்பால் பாகிஸ்தான் மெய்யியலாளர் கவிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு திருவிதை மருதூர் பி எஸ் வீருசாமி பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சத்யன் மலையாள திரைப்பட நடிகர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேங்காய் சீனிவாசன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தா சிவ சிதம்பரம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒசி அபே குணசேகர இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி எஸ் வீரப்பா நடிகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் மணி நாடார் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கே ஆர் நாராயணன் இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வள்ளிக்கண்ணன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஹர்கோவிந்த் கொரானா இந்திய அமெரிக்க மூலக்குற்று உயிரியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிற்பி ஈழத்து எழுத்தாளர் ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா நாட்டில் இறந்தோர் தினம் என்று கம்போடியா விடுதலை